तापत्रय சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமம் தி பமான் பகவாத்தம் தவ யான் ஷுரியமர் முச்சுத்தை வசுதேவர் நாரதமர்ஷி உபச்சாரம் மணி அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக சில வார்த்தைகளை சொல்லிக்கொண்டிருக்கிறத நம்ம படித்து கொண்டிருக்கோம் அட்ரஸ் பண்ணுறார் நாரதரை பார்த்து ஹே பிரன் ஓ பிரம்ம ரிஷியே ததாபி பிச்சாமா தவ முகாத் அப்படின்னு சப்ளை பண்ணிக்கணும் ததாபி தர்மான் பாகவதான் பாகவத தர்மங்களையெல்லாம் உங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன் ஹே பிரம்மஷியே இருந்த போதிலும் ததாபி தவ முகாத் தங்களிடமிருந்து பாகவத தர்மங்களையெல்லாம் கேட்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் பிச்சாமகாங்கிறது பகுவட்சமாக இருக்கிறதுனால நாங்கள் ஆசைப்படுகிறோம்னு அர்த்தம் யான் ஸ்ரத்தையா ஸ்ருத்வா சர்வத்தயாத்து முச்சியத்தை தான் பாகவத்தான் தர்மானு தவ பிச்சாமஹா அப்படின்னு அண்மையும் பண்ணிக்கணும் நீங்களே எல்லாருக்கும் நல்லதை சொல்லக்கூடியவர்கள்தான் எங்கள்கிட்ட உங்களுக்கு கருணை நிறைய இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் எத்யப்பின்னு சப்ளை பண்ணிக்கணும் எதப்பீ பவான் தீனவத்சலா சாதுகு ததாப்பி இருந்தபோதிலும் நாங்கள்லாம் கேட்குறோம் மர்த்தியகா மனிதன் எந்த விஷயத்தை ஸ்ரத்தையாக கேட்டு எல்லா வகையிலும் பயத்திலிருந்து விடுபடுவானோ அந்த பாகவத தர்மங்களையெல்லாம் தங்கள் வாயிலாக கேட்க விரும்புகிறோம் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஆஹா மனிதன் ஸ்ரத்தையோட பாகவத தர்மங்களை கேட்கணும் அப்படிங்கிற கருத்து இருக்கிறது அந்த பாகவத தர்மங்களை கேட்கறதுனால சம்சாரத்துலேருந்து விடுதலை கிடைக்கும் அதை கடைப்பிடிச்சோமான அதுலேருந்து நமக்கு சம்சாரத்திலேருந்து விடுதலை கிடைக்குங்கிறதுக்காக மகான்கள்கிட்ட சம்சார நிவிற்த்தி உபாயத்தை கேட்குறது சம்பிரதாயம் மரபு அந்த வகையில் வசுதேவர் நாரத மகர்ஷியிடம் இந்த விஷயத்தை கேட்க தொடங்கி இருக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில்